சத்குரு சுவாமி கிஜை குரு கிருப்பியால் கற்க பாகவதம் கோபிகா ஜீவனஸ்மரணம் கோவிந்தா கோவிந்தா யுகலகீதம் பார்க்குறோம் இல்லையா யுகலகீதம் சொன்னோம் யுகலம்னா ரெண்டு நடத்தும் யுகலம் ரெண்டு ரெட்டையானது இரட்டை அப்படிப்பட்டது ரெண்டு ரெண்டு ஸ்லோகமாக கோபைகள் ஒத்தருக்கு ஒத்தர் பேசிக்கிறாப்புல கண்ணனை பற்றி சொல்லக்கூடியது பகல் வேளையில் கண்ணனை பிரிந்து இருந்து ஒரு விரகத்தால அப்படியே சதா கிருஷ்ண ஸ்மரணம் அதுதான் வேணும் நமக்கு பக்தி சூத்திரம் சாண்டில்ய மகரிஷி படிக்கார் இது எங்க காமிக்கிறார் அவர் வந்து பாகவத நித்தம் படிக்கிறார் எங்க பார்த்துருக்கோம் உங்களுக்கு ஞாபகம் கோ ஒரு மூணு வருஷம் முன்னால் இந்த பாகவத மகாத்மியம் சொல்கிற போது அங்கே பாகவத மகாத்மியத்தை சொல்லுவோம் அஞ்சாவது அத்தியாயத்தில் அந்த பத்ம சொல்லப்பட்டது காண்பிப்பது அவர் இது ப பக்தி சூத்திரம் பண்ணுகார் நாரதர் பக்தி சூத்திரம் நாரதர் பக்தி சூத்திரம் பண்ணுவது ஏதாவது பக்தி பக்தினா என்னையா என்ன எப்பப்பார் பக்தி பக்தின்னா பக்தின்னா என்ன அப்படின்னா ஒரு அடையாளத்தை காமிச்சு சொல்கிறார் அடையாளம்னா எப்படி கோபிகைகள் இருந்தார்களோ கோப்பர்கள் கோபிகைகள் இருந்தார்களோ அதுதான் பக்தி அப்படின்னா நடத்தும் சதா கிருஷ்ண ஸ்மரணம் சதா கிருஷ்ண தியானம் சதா கிருஷ்ண கானம் சதா கிருஷ்ண வச்சனம் பாஷணம் இப்படியே இருந்தார்கள் அவர்கள் அதுதான் பக்தி அப்போ அவர்களுக்கு வந்து ஏற்கனவே அவர்கள் வந்து எல்லாம் கர்மா பக்தி ஞானம் எல்லாம் அடைந்தவர்கள் தான் முடியில் இருக்கிறவங்க சும்மா இடதுகை வடதுகை தெரியாது அப்படின்னு சொல்கிறதெல்லாம் அவர்களுடைய சரீரத்தை வைத்து சொல்லக்கூடிய ஒரு ஒரு விசேஷம் ஒழிய மற்றபடி அவர்கள் ஞானிகள் பக்திமான்கள் அவர்கள் நான் இன்னும் மேலே ஒரு படி மேலே சொல்லுவேன்னா அவர்கள் பிரம்ம ஜானிகள்னு சொல்லுவேன் அப்படிப்பட்டவர்கள் இன்னும் வந்து கண்ணன் யாருன்னு அவர்களுக்கு நல்லாவே தெரியும் எங்கே பார்த்தா இன்னும் இப்போ கோபிகா கீதத்தில் பார்க்கலையா கோபிகா கீதத்தில் பார்க்கலாம் வக்தமாக வந்து அந்தர்யாமின்னுங்கிறத காமிச்சியில் காமிச்சாங்களா இல்லையா அப்படிப்பட்ட அந்தரியாமி அவன்தான் க பரமாத்மான போதும் அப்போ அவனோட ரமிப்பதில் எந்த ஏன்னா அதை உன்னுடைய சரீரை எடுத்தனுடைய ஒரு பலனை அவனை அடைவது தானே அப்போ அவரை அடைகிறவ போது இந்த கட்டுப்பாடுகள்லாம் அவரை அடைவதற்காக இருக்கக்கூடிய கட்டுப்பாடுகள் அந்த வரையரம்புகள் அந்த அதாவது ஆச்சார கோ கோட் ஆஃப் காண்டக்ட்லாம் சொல்கிறதுனா அதுதான் அதெல்லாம் அடைந்த அப்புறம் இது வந்து கிடையாது அவன் பரமாத்மாங்கிறது நிரூபணமாகி முழுக்க இதான புறம் ஸ்தாபனமான புறம் அதுபோல் அவசியம் இல்லையா அப்படி அவர்கள் வந்து சராக கிருஷ்ண தியானத்தில் இருக்கார்கள் எப்படியும் நாரத சுவாமி பக்தின்னா அவர் மாதிரி இருக்கணும் அப்படி அதில் அது மாதிரி நிலையில் இருந்துட்டு தான் இவர்கள் ஒத்தருக்கு ஒத்தர் கண்ணனை பற்றி பேசின்னு இருக்கிறதுல நம்ம பதினாலிருந்து பதினேழு வரைக்கும் இருக்கக்கூடிய ஸ்லோகங்களில் இது விவரமான அர்த்தத்தை இப்போ பார்ப்போம் யசோதையான்னு கூப்பிடுறார்கள் சத்தி அப்படின்னா யசோதையை கூப்பிட்டு மற்ற கோபிகள் அவன்மத்தில் வீடியோ பார்த்திருக்கும் வந்து ஒரு இந்த குழந்தைகளுக்கெல்லாம் புல்லாங்குழல் ஊதுறதுக்காக விளையாட்டு விளையாட்டு கம்பியில் விளையாட்டு சம்பளெல்லாம் ஒட்டுன்னு வருவான் இல்லையா அந்த மாதிரி ஒத்தன் வரதும் அவன்கிட்ட வந்து ஒரு புல்லாங்குழல் இந்த கண்ணன் கேட்குறதும் அவன் வந்து வாசித்து காமிக்கிறதும் அதுக்கப்புறம் இவன் குழந்தை வாசிக்கிறதும் வந்த உடனே அவனுக்கு சகலவிதமான அந்த சரஸ்வதியை பிரார்த்தனை பண்ணுறானான் பிரார்த்தனை பண்ண உடனே அப்போ பண்ண உடனே அவனுக்கு அந்த இசை ஞானம் வராப்பிலையும் கண்ணன் வந்து அவ குடல் ஊதறபோது நமஸ்திரபஞ்சமும் அப்படியே மயங்கி கிடக்கிறது அதில் அப்படி காமிக்கிறாங்க அது அப்போதான் உண்டு அப்படி சொர ஆலாபரங்களுக்கு தானே பயின்று அவனுடைய உதடுகள்லாம் அப்படி செவப்பாக இருக்குது எப்படியும் அது எப்பொழுதுமே உதாரணம் சொல்கிறது கோவைப்பழம் மாதிரி இருக்குன்னு அப்படி அந்த வேணுவை பதித்தும் அப்படி சொரவரிசைகளை அழகாக இசைத்தும் அதாவது விரல்கள் பரிமாற அப்படின்னு சொல்கிற மாதிரி பண்ணி கானம் செய்கிறான் அதில் பிரணவத்தையும் ஊதறான் அதுக்கப்புறம் கமபீஜத்தையும் ஊதறான் அதுக்கப்புறம் மனசு மயக்கிறா போல பலவிதமான ஆலாபனைகள் செய்கிறான் அப்போது இந்திரன் பரமேஸ்வரன் பிரம்மதேவர் போன்ற பெரிய பிரியவர்கள்லாம் ஞானிகள் தான் விஷயம் தெரியும் எல்லாம் தெரிஞ்சதுன்னா இருந்தாலும் இந்த கானத்தினுடைய மந்திரம் மத்தியமும் தாரம் இப்படி ஸ்தாய வேற்றுமை இதெல்லாம் கேட்டு தலை குனிஞ்சுட்டு மனசை வந்து ஏ அந்த கானத்தை ஏகாக்கிரப்படிப்படுத்தி இதனுடைய இந்த வித்தியாசங்கள் வித்தியாசம் இருக்குது இல்லையா என்ன வித்தியாசம் ஸ்வரஜாதிகள் வித்தியாசம் மந்திரம் மத்தியமும் தாரங்கிற பேரங்களை கேட்டு அப்புறம் அதனுடைய நிஷாதம் ரிஷபங்கிற சுவர ஆலாபங்கள் என்னங்கிறதுன்னு புரியாமல் அப்படி மயங்கி நிற்கிறார்கள் அப்படி வந்து கண்ணன் குழல் ஓதுகிறாங்க அதெல்லாம் சந்தேகம் கிடையாது அப்படி ஓதுகிறாங்க அப்போ மதையான மாதிரி இதுக்கு ஒரு ஒரு உதாரணம் இந்த இடத்துல இந்த இடத்துல சொன்னால் சரியாக இருக்கும் இப்போ இது சரியான இடம் இப்போ புரியாமல் இருக்காங்கன்னா ஒரு முஸ்லீம் வித்வான் அவர் வந்து பாலாஜி மந்திரில் விடாமல் தனியாக போய் அந்த சீதாரோ இதோ வாசிக்கிறார் அவர் ஒரு நாள் வந்து அவர் ஒரு கச்சேரிக்காக ட்ரெயினில் போகிறார் அப்போது ஒரு கிராமத்து சிறுவன் மாதிரி ஒரு பிள்ளையே இந்த இவர் போகிற இதில் கோச்சில் ஏறி அவன் வேணு வாசிக்கிறான் அப்போ அவர் பார்க்குறார் இந்த வேணு கானம் அவர் இதுவரைக்கும் கேள்விப்படாத ஒரு ராகமாக இருக்கேன்னு பார்க்குறாரு ஏதோ கேள்விப்படாத ராகமாக இருக்கேன் தெரியாத ராகம் புரியாம ராகமாக இருக்கேன்னு அப்போ கேட்டார் மறுபடியும் வாசிக்கிறார் மறுபடியும் வாசித்தான் மறுபடியும் வாசிங்க மறுபடியும் வாசித்தான் மறுபடியும் வாழ்த்துட்டு அந்த க குழந்த க இது இறங்கி போய்விடுத்து அடுத்த ஸ்டேஜன் வந்த ஒன்று இவர் பார்த்தார் இதை வந்து ஞாபகம் வந்தது இதை அந்த கச்சேரியில் வாசித்தார் அப்போ கேட்டபோது சொன்னாரலாம் அப்போ தான் அவர் இது வந்து கோபாலனை ஞாபகம் அந்த ராகதனர் அப்படி மற்றவர்களுக்கு அந்த வித்தியாசங்கள் தெரியாத மாதிரி தேவர்களே இருந்தார்னா அப்படி இருந்தலாம் இது போட்டு எல்லோருமே ஆச்சரியப்படி இது மாதிரி ஒரு ராகமே கேள்விப்படாததேன் அது எப்படின்னா தான் கண்ணன் வாசித்தான்னு சொல்லலை அப்புறம் தான் அவருக்கு மண்டையில் புரிஞ்சது அனுபவித்தார் இதெல்லாம் அனுபவஞானமாக அப்படி வந்தது மேல இப்படி அவனுடைய மதம் பிடிச்ச ஒரு யானை இருக்கேன் மதம் அது அப்படி ஒரு ஒரு காம்பீரியமாக நடந்து வரும் பெரிய நட போட்டுன்னு வரும் அப்படி வரக்கூடிய கண்ணன் வேணுகான சேர்ந்து வரணும் வரபோது அவனு தான் ஒரு காலில் செங்க ஒரு காலி சக்கரம் அப்படி இருக்குமே அப்போ வந்து அந்த கொடி வஜ்ராயுதம் தாமர புஷ்பம் கமலம் துரட்டியுதம் அப்படி இருக்கூடிய பலவிதமான விசேஷமான அவனுக்கு ஏற்பட்ட ரேகைகள் இருக்கு அந்த ரேகைகள் கொண்ட பாதாரங்களாக பாதங்களால் அந்த திருமடிகளால் பூமியில் பைசின்னு வரேன்னா பூமிக்கு ஒரு வேதனையான் இது வந்து நான் உத் இது மாதிரி கவிகள் சொன்ன மாதிரி அப்போ என்ன பசுக்கள் போகிறது குளம்படியால் பூமி மிதிப்பட்டிருக்கு அதுக்கு வேதனையா அந்த வேதனையை ஒத்தடம் கொடுக்குற தணிச்சு அதை குறைச்சு ஒத்தனை கொடுக்கிறான் கொடுத்து தன்னுடைய திருப்பாதங்களால் ஆற்றிக் கொண்டு போகிறான் கண்ணன் இதை பார்த்த நாங்கள் இது ஒரு பாகம் அடுத்த ஸ்லோகத்தில் சொல்றது இதை பார்த்த நாங்கள் அவனுடைய அழகமா அழகான கம்பீரமான அதான் இது இருக்கேன் சிரித்தால் மாயை பார்வையிலேயே மோகத்தை வீசிட்டுருவான் அவனுடைய இதுவே பார்வையே மோகனாஸ்திரம் அப்படி அவனுடைய பார்வையால் காம அதிகமாக போய் மெய் போய் மரம் மாதிரி அப்படி நிற்கிறோம் அதாவது அது ஏற்கனவே அஸ்பந்தனம் கதி வர புலகத்துனால் சொன்ன மாதிரி அப்படியே தரமாக இருக்கிறவர்கள் அச்சரமாகிட்டார்கள் ஸ்தாவ ஜங்கமாக ஸ்தாவரம் ஆகிட்டார்கள் அப்படி இருக்கிற போது நிற்கிறோம் அப்போ மயங்கம் மோகத்தால் அப்படியே கேட்டு எங்களுடைய கூந்தல் பூமாலைகள்ம புத்தி இல்லாம தேக விஸ்பிருத்தி ஆயிடுச்சு அப்படி அவர்கள் இருந்தார்கள் அப்படி கண்ணனுடைய பார்வை செய்கிறது இப்படி அவர்கள் பாடிக்கொண்டிருந்தார்கள் அடுத்தது மேல பதினெட்டாவது மேல பார்ப்போம் மணிதர குச்சி கணயன் கா மணி குச்சிதாணயா மாலையழா பிரணயனோ அனுச்சரே பிரிப்பாய் மணிதர குச்சிதா மாலையயன்ல பிரணயோ அனுச்சரே பிரிப்ப கொணித்தேணுரவாஞ்சி ரித்திருஷ்ணமன்வசரியுணாரோபிகா விமுகாசித் குணித்தேணு குணித்த வேணுரவ்சிரச்சி குணவேவேணுரவ்சிரச்சி கிருஷ்ணமன்வசரம் அனுகத்தியுணகாரம் அனுகத்திரோபிகா விமுகாசுமகோபோதனோயமு அனகே தவ நமதா பிரணயிம் விஜார குந்தமௌேஷோனவோய நந்தசூனு அனே தவ வசோ நர்ம பிரணயி விஜார மந்த வாயுவாலம் மானையலய வந்தி நே வாஜ்லி பரிபு மந்தவாயுலம் மானையலயர்சேன வந்திநய வாஜ்வலி பரிபவிர இருபத்தி ஒன்று பதினெட்டுலேருந்து இருபத்தி ஒன்று மறுபடியும் பார்ப்போம் மூலத்தை சேவிப்போம் அந்த யுகழ கீதத்தில் முப்பத்தி அஞ்சாவது தசமஸ்கந்த பூர்வார்த்தம் மணிதரா கொச்சிட் ஆகணையன் கா மாலையா தைத்தகந்த துளஸ்யா பிரணயனோ அனுச்சரஸ்ய கதாம்ச பிரிப்பண்ண புஜமக மணிதரா கொச்சித் ஆகணையன் கா மாலையா தைத்த கந்த यत्र பிரணயோ அனுச்சராசி பிரிபண்ணுமய் குணித்தேணுரவ்சிச்சி கிருஷ்ணன்வசியமரிணோம் முத்திராசுணேரவ்சிச்சி கிருஷ்ணமன்வசியமனுமனு ஹரிணோ முத்திராச குந்தாமக கௌதவேஷோபோனவோஜம் நந்தசுனுகே தவ வத்துசோ நர்மார குந்தாமக கௌதகவோபோனவோஜமுனூனுகே தவ வத்துசோ நர்மார மந்தவாருபாலம் மானயன் மலயஸ்பசேன வந்தனத்துபேவாயீதபலிபரிபு மந்தவாயுபாலம் மானையன் மலயஜஸ்பசேன வந்தனத்தய வாத்தகீதலி பரிபிரத்தியொண்ணாவது ஸ்லோகம் இப்படி அந்த கோபியகள் ஒத்தருக்கொத்தர் பகல் வேளையில் கண்ணனுடைய தரிசனம் பிரத்ய தரிசனம் இல்லாமல் அவனுடைய ஞாபகமாகவே சதா கிருஷ்ண ஸ்மரணம் கிருஷ்ண லீலைகளை அணுகரணம் தியானம் அதை பற்றியே பாஷனை அப்படி பண்ணிட்டு இருக்கார்கள் தனக்கு பிரியமான வாசனை கொண்ட துளசி துளசி அவனுக்கு ரொம்ப பிரியமான விஷயம் துளசி மாலை அணிந்திருக்கணும் துளசியில் வந்து சின்ன ஜன ஜன ஜன புஷ்பம் இருக்கும் அதை வந்து இது பண்ணுறவர்கள் வந்து விஷயம் தெரியாதவர்கள்னா கி கிளி போட்டுவார்கள் அந்த கிருஷ்ணனுக்கு சால எல்லாத்துக்கும் அர்ச்சனை பண்ணலாம் அப்படிப்பட்டதில் அதில் வந்து சின்ன புஷ்பம் இருக்குமா அதில் இந்த வண்டுகள்லாம் சின்ன சின்ன சின்ன வண்டுகள் அதெல்லாம் மதுவை குடிக்கிறதா வருது அது ஒரே லீங்காரம் உண்டுது அது அணிந்திருக்கக்கூடிய புஷ்ப மாலை அணிந்துக்கணும் இடைஞ்சலாக இருக்காப்புல இருக்கும் ஒரு சங்கடத்தை ஏற்படும் ஒரு ஒரு சரீரத்தை சங்கடத்தை ஏற்படும் அப்படிலாம் கேர் பண்ணுறது இல்லை ஏன்னா அந்த புஷ்ப துளசியிட்ட இருக்கக்கூடிய ஒரு பிரியத்தான் அப்படி துளசியினுடைய மாலையை அணிந்து கொண்டவன் மணிகைகள் அதாவது காலில் வந்து சலங்கைகள் இருக்கு அது இருக்கான் க மணிகள் பார்க்கலாம் பல விதமான இப்போ எல்லாம் வைட்டோம் கலர்ல வண்ணங்கள்ல மணிகள் அணிந்திருக்கு மாலைகள் அணிந்திருக்கலாம் அப்படி அதை வந்து சில நேரத்துல என்ன பண்றான்னா அந்த மணிகளில் இருக்கலால மாலையில் இருக்கக்கூடிய மணிகளால் பசுக்களை என்கிறானோ அதாவது இந்த குழந்தைகளுக்கெல்லாம் அந்த இது காண்பிப்பார்கள் சின்ன வயசில் ஒரு யூகேஜி எல்கேஜிலாம் நம்பர் பண்ணதுக்காக அந்த ஒரு இது இருக்கும் இல்லையா மணிகளை தள்ளி போட்டு அந்த மாதிரி மணிகளால் என்றான பசுக்கள் விஷயத்தையும் தன்னோட வரக்கூடிய ஸ்னேகிதனுடைய தோளில் கை போட்டு எப்பொழுது எப்படி பாடணும் அந்த இடத்துல வேணுகானத்தால் பரமசம் அடைந்தவர்கள்லாம் பாடுகிறான் அப்போ வேணுகானத்தால் கேட்டு பொதுவாகவே வினால பார்க்கலாம் ஏகாத ஸ்கந்தத்தில் அந்த மான் ஒரு குருன்னு கவிப்பார் இதை அவதூத்த கீதையில் எதுக்கு சொல்லக்கூடிய அவதூத்தரான அந்த தத்தாத்திரேயர் சொல்லுவார் அவர் வேடன் என்ன பண்ணுவான் வே வேணும் ஊதுக்கிறான் புல்லாங்களுடன் ஊதுக்கிறான் அந்த கானத்தால் அப்படியே பரவசமடைந்து அந்த மான்கள் அப்படியே நிற்கும் அப்போ இதை அம்பு போட்டு அதை வந்து முடித்து விடுவான் அப்படி இந்த வேணுகானத்தால் கண்டனுடைய வேணுகானம் ஆச்சு அது வந்து பிரம்மமயமான தேவகானமாக இருக்குது அதில் பரவசமடைந்த அந்த மனசு கொண்டவிகளான அந்த கிருஷ்ண கிரகிணியா ரொம்ப அசையா ரொம்ப வசத்தியான விஷயம் ஹரிணி கிருஷ்ணகிரிணியெல்லாம் அந்த கிருஷ்ண மான்கள் அதாவது இந்த தேசம் கிருஷ்ண மான்கள் எங்கே இருக்கோ அதுதான் பாரத தேசம்னு சொல்லப்பட்டது பாரத அதுதான் புண்ணிய பூமி அங்கே தான் செய்யக்கூடிய எல்லா விதமான கர்மாக்களுக்கும் பலன் கிடைக்கும் அப்படின்னு சொல்லப்படும் நீ அதாவது மற்றவர்கள்லாம் சொல்கிறது இல்லை பாகவதும் பிரமாணம் பாகவத பிரமாணத்தை வச்சு சொல்கிறோம் அப்போ அப்படிப்பட்ட கிருஷ்ண மிருகங்களுக்கு பத்னிகள் யாரும் அதான் வீட்டு சேர்ந்தவர்கள் வீட்டு நம்ம வீட்டுக்காரங்கிற மாதிரி அந்த ஹரணிகள் அந்த ஹரிணி வந்து கரெக்டாக அங்கே பொறுத்துறது ஹரிக்கு சேர்ந்த ஹரிணிகளாக இருக்குது அந்த இந்த கானத்தை கேட்டு பரவசமுடைந்து எல்லா குண கணார்ணவம் எல்லா விதமான வைஷ்ணவர்கள் சொன்ன மாதிரி அந்த கல்யாண குணங்களுக்கு ஒரு சமுத்திரமாக இருக்கக்கூடிய கடலாக இருக்கக்கூடிய கிருஷ்ணன் பக்கத்தில் போய் கோபிகள் மாறி தங்களுடைய விமுக்த கிரகாசாக அன்பமன் அன்பசட்ட அதாவது தன்னுடைய கணவனாக இருக்கக்கூடிய அந்த மான்கள் இருக்கேன் கிருஷ்ண முகங்கள் மாறுங்கள் அவங்க அவர்கள்ட்ட சேர்ந்து இருக்கிறத விட்டுட்டும் அதை அதுதான் இல்லற விமுக்த கிரகாச அந்த இதை மறந்துட்டும் நாலு பக்கம் கண்ணன் குழல் ஊடர்பு சுற்றி நிற்கிறது அப்படின்னு கருது ஆனால் அப்படின்னு இதை வந்து யசோரியை பார்த்து சொல்கிறாப்புலே சொல்லிட்டு இருக்காரு ஏன் எந்த ஒரு குற்றமும் தோஷமும் இல்லாதவளே ஸ்நேகிதர்களுக்கெல்லாம் தோட்டத்தை கொடுப்பதற்காக சுகத்தை கொடுப்பதற்காக அந்த குந்த மாலைகள் குந்த சும பிருந்த சம பந்த அப்படி சொல்ற மா அந்த குந்த புஷ்பத்தால செய்யப்பட்ட மாலைகளம் அழகாக அலங்காரம் செய்து கொண்ட ஓம் பிள்ளைங்கே சொன்னார் தவ வச்ச அப்ப வந்து அனகே அந்த ஈஸ்வரியத்தை காண்பிக்கிறான் அப்படிப்பட்ட நந்த சுனு வந்து கிருஷ்ணன் கோபர்களாலையும் பசுக்களாலையும் அப்படி சூழப்பட்டு இவனா நதியில விளையாடுறான் ஆமா அப்போ அவர்களை பசுக்களுக்கும் குளிப்பாட்டு ட்ராப்பிளாயிடுத்து அதுகளுக்கும் இதை பானம் ஜலம் பானை பண்ணி வச்சாப்புல எடுத்து கோபுரங்களும் ஸ்நானம் பண்ணுறாப்புல எடுத்து எல்லாம் எடுத்து இன்னும் அந்த விளையாடுறார்கள் இல்லை அப்போது மெஸ் அந்த மந்த மாருத்தமாக வருது மந்த வாயுவோம் மந்த வருது தென்ன வருது அது வரப்போது எப்படி வருது க அந்த காட்டில் இருக்கக்கூடிய மரங்களில் இருக்கக்கூடிய புஷ்பங்கள் அதனுடைய வாசனைகள் சந்தனத்தினுடைய மாறி இருக்கக்கூடிய கு வா குளிர்ச்சி இருக்குது வாசனையும் எடுத்துகிட்டு வருது அந்த ஸ்பரிசத்தால் அப்போ காற்று வீசிறது இந்த காற்று வீசிறதுல காற்றுல அந்த புஷ்பங்களுடைய வாசனை மனம் இருக்கு கந்தன காடுகளும் சந்தன மரங்களும் இருக்கலாம் அதனுடைய வாசனை அப்போ குளிர்ந்த யமுனா நதியினுடைய தீர்த்தத்தில் பட்டு வர்றதுனால குளிர்ச்சியோட கொஞ்சம் அந்த இது இருக்கு மாயிஸ்டர் இருக்கு அந்த ஜல துளிகள் இருக்கு அதோட வர்றதுனால குளிர் நல்லா வாசனையோடு இருக்கான் அப்போ அந்த கிருஷ்ணனை வெகுமானம் கொண்டும் அவனை வந்து வெகுமதித்து கொண்டும் அவனை கொண்டாடி கொண்டு அனுகூலமாக பக்கத்தில் வீசுறது அதாவது இது சொல்கிற மாதிரி தைத்திரியத்தில் சொல்கிற மாதிரி வாயுர் வாத்தி அவனை பார்த்து பயப்படுறது வாயு வாத்தி அப்படி வருது அவன் பக்கத்தில் பக்கத்தில் வீசுது கந்தர்வல் போன்ற தேவகணங்கள்லாம் துதிப்பாடைகள்லாம் பாடுவார்கள் அது மாதிரி வாத்தியம் கீதம் எப்படி புஷ்ப வருஷம் அப்படியே கண்ணனை சூழ்ந்து நிற்கிறார்கள் அவர்கள் அப்படின்னா பாடுகிறார்கள் வாத்தியம் வாசிக்கிறார்கள் அவனை பற்றி போற்றி பாடுகிறார்கள் மிகவும் பிரியமான துளசி மாலை அது வாசனையா இருக்கும் துளசிக்கே ஏற்ற வாசனை அது அப்படிப்பட்ட வாசனை கொண்ட துளசி மாலை மனம் இருக்கக்கூடாது அதை அணிந்து கொண்டிருக்கிறேன் மணிமாலைகள் அது வந்து பலவிதமான வண்ணங்களா இருக்கக்கூடிய மணிமாலைகள் கழுத்தில் வந்த தெரித்திருக்கிறேன் அதுவும் எல்லாம் காட்டில் கிடைக்கக்கூடிய மணிகளை வச்சுருந்தேன் அந்த ரத்ன மணிகளால் இவன் என்ன பண்றான் குழந்தைகள்லாம் வந்து ஒன்று ரெண்டு என்றாப்புல பசுக்களை சங்கை எண்ணக்கூடிய நான் எண்ணிக்கிறான் அப்படி தன்னுடைய பிரியமான தோழன் அவன் வந்திருக்கான் அவன் தோளில் வந்து கை போட்டுருக்கான் கை போட்டுட்டு அப்படியும் கோலம் காண்பிக்கப்படுது அப்படி போட்டுட்டு அழகாக மதுரமாக பாடுகிறான் அப்போ பாடுற போதும் இந்த வேணுகானத்தால் மய மீமறந்து போன அந்த கிருஷ்ணமான்கள் அது கிருஷ்ண சாரமான மான்கள் கிருஷ்ணசாரமான்களுடைய பத்னிகளாக இருக்கிறது இந்த ஹரிணிகள் அதெல்லாம் இந்த பெண்மான்கள் அது இந்த கல்யாண குணங்கள் நற்குணங்கள் அதற்கு சமுத்திரமாக இருக்கக்கூடிய கண்ணனுடைய பக்கத்தில் வந்து கோபிகள் வந்து வீட்டை பற்றி எந்த ஒரு எண்ணமும் இல்லாம வீட்டை பற்றி பேச்சே இல்லாம பொதுவா ஸ்திரீகளுக்கு வந்து அவர்களுடைய வீடுகளை பற்றியும் அவருடைய சமையல் ஆக்டிவிட்டி மற்ற அந்த மாதிரி விஷயங்களை பற்றி பேச்சு அதிகமாக இருக்கலாம் அதில் சுத்தமாக கோபிகள் விஷயத்தில் எல்லாம் அதெல்லாம் கிடையாது அது இல்லாம இந்த கோபிகள் மாதிரி அந்த எண்ணம் இல்லாம இவர்களுக்கும் கணவனோடு இருக்கணும் அந்த கிருஷ்ண மிருகங்கள் அந்த இஷ்டமான்களோடு இருக்கிறவங்கிற எண்ணம் இல்லாமல் கண்ணாணியை சுற்றி சுற்றி வரது சுற்றி வந்து அந்த மதுரமான கீதத்தை அந்த வேணு கீதத்தை ஏன்னா ஏற்கனவே அது வந்து இது ஒரு பழக்கமான விஷயம் கானத்திற்கு அதாவது பின்னால் சொல்லுவார் இந்த அவதூத கீதையில் ஒரு குருவாக கிராமிய கீதத்துக்கு நீ அடிபடாது அடிமையாக ஆகாதுன்னு அப்படி சொல்லுவார் இது வந்து கண்ணனம் இது வந்து தேவகீதம் பிரம்ம கீதமாக இருக்குது அதை அதுக்கு வந்து அதை கேட்டுட்டு சுற்றி சுற்றி வருது மாசத்தவளே எந்த ஒரு தோஷம் இல்லாதவளே அப்படின்னு பார்த்து இன்னும் மற்ற கோபிகால் கூப்டு அந்த பிரியத்தோட பழகிறவனுக்கு தனக்கு சந்தோஷத்தையும் ஆனந்தத்தையும் அடி கொடுக்கக்கூடிய அவனோட குழந்தை நந்தர் புதல்வன் அந்த கண்ணன் கிருஷ்ணன் அந்த குந்த மாலை குந்தசும பெந்தசம மந்தகாசாசம் அப்படி இருக்கிறத குறுக்கத்திப்போம் அதாவது இதுன்னு சொல்லலாம் மல்லிகைப்பூ இல்ல முல்லப்பூ அதனால அந்த புஷ்பங்களால மாலை தொடுத்தும் அழா அலங்காரம் பண்ணிக்கொண்டு பகவான எப்பவுமே விஷ்ணுவும் அலங்காரப்படியா அப்படி பண்ணிட்டு அவன் அலங்காரம் பண்ணிட்டு இருக்கான் கோபர்களும் அந்த கோபரர்கள் கூட இருக்கக்கூடிய அந்த இவர்களும் பசுக்கள்னா அப்படியே சுற்றி வர எவனு அவர்கள் வந்து ஜலக்கீடை பண்ணுறாப்புல பண்ணார்கள் அப்போ ஜலக்கீடை பண்ணுறா போல விளையாடுகிறார்கள் ஸ்நானம் பண்ணுறாப்புல இருக்கு மெல்லமா அந்த காற்று வீசுறது மதுரமான மென்மையான மந்த மார்த்தம் சொல்லுற மாதிரி இருக்குது இந்த சந்தனத்தினுடைய குளிர்ச்சி சீதத்தை கொடுக்குறது அப்புறம் நல்ல வாசனையோட வருது புஷ்பங்கள்டி இருக்கக்கூடிய அந்த சுகந்தத்தை எடுத்துட்டு வருது அப்புறம் சந்தன மரம் இருக்கலாம் அதனுடைய மறுபணத்தை எடுத்துட்டு வருது ஜலத்து யமுனா ஜலத்தினுடைய அந்த துளிகள்லாம் வேற சேர்ந்திருக்கு அப்போ அந்த மாய்சலோடு இருக்கக்கூடிய அந்த காத்து வந்து கண்ணனை சந்தோஷப்படுத்துது அவன் வந்து எப்படி இஷ்டப்படுறானோ பிரியப்படுறானோ அப்படி வந்து மெல்ல வீசுகிறது கந்தர்வர்கள் போன்றவர்கள்லாம் ஸ்தோத்திரம் பாடக்கூடியவர்கள் பாடல்கள் மாதிரி வாத்தியங்கள் வாசிக்கேன் அப்புறம் வந்து வாத்தியங்கள் வாசிக்க பாட புஷ்பம் மாதிரி சூழ்ந்து கண்ணன் வா இதுக்கிற வாசிக்கிற போது நிற்கின்ற நிற்கின்றார்கள் அப்படியே சூழ்ந்து நின்று ஸ்துதி பாடன் பாடுகிறார்கள் அப்படி இருக்கு மேலே பார்ப்போம் கிருஷ்ணார்பணம்